அவர்கள் கூறியதாவது நபிசல்லும் அலஹி வசல்லம் அவர்கள் சுபுகு தொழுகையை இருட்டில் தொழுவார்கள் மோமினான பெண்கள் இல்லம் திரும்புவார்கள் இருட்டின் காரணத்தால் அவர்கள் யாரென்னு அறியப்பட மாட்டார்கள் அவர்கள் ஒருவர் மற்றொருவரை அறிய மாட்டார்கள்